तापत्रय विनाशाय ओम சச்சிதானோத்திய தாபத்தய விநா நம் ஸ்ரீக்கரே நமவாசஸ்கே அஷ்டமிர ிய கம் ராஜன்புத அந்த ब्राह्मणर குரு हे சொல்லுகிறார் ओ अरसने ஓ அரசனே தேகினாம் தேகினாம்னா தேகத்தை உடைய ஜீவர்களுக்கு ஸ்வர்க்கத்தில் ஐந்திரியகம் சுகம் இந்திரியங்கள் மூலமாக ஏற்படுற சுகம் அதாவது மனுஷிய சரீரத்தில் இருக்கிற போது இந்திரியங்கள் மூலமாக ஏற்படுற சுகம் எப்படி இருக்கோ அதே மாதிரி சொர்க்கத்திலையும் இந்திரியங்கள் மூலமாக சுகம் ஏற்படுகிறது எத்து அதாவது யாதொரு சுகம் இந்திரிய சுகம் பூலோகத்தில் மனுஷிய சரீரத்தில் ஏற்படுகிறதோ அது மாதிரியே சொர்க்கத்திலையும் ஏற்படுகிறது ஆனா அது மாத்திரம் இல்லை துக்கம் இந்த உலகத்துல இந்த மனுஷரீரத்துல எந்த ஒரு துக்கம் ஏற்படுகிறதோ துக்கம் எதா துக்கம் உண்டாவது போலவே நரக்கையே வச்ச நரகத்திலும் நரகம்னா இந்த குறுக்கா வளர்ற பிராணிகள் அதுலயும் உண்டாகவே தான் செய்கிறது நறக்கைய அதாவது இந்திரிய சுகம் வந்து நம்ம இந்த உலகத்துல இந்திரிய சுகத்தை அனுபவிக்கிறோம் ஆனா இந்திரியங்கள் வழியா தான் துக்கத்தையும் அனுபவிக்கிறோம் அதே மாதிரிதான் சொர்க்கத்திலயும் நரகத்திலயும் இருக்கு இந்திரிய சுகத்தை அனுபவிக்கிறதுனாலதான் நமக்கு சொர்க்க நரகமே கிடைக்கிறது தப்பு பண்ணினோமானா நரகத்துக்கு போய் அனுபவிக்க வேண்டியிருக்கு நல்லது பண்ணினோமான நல்ல உத்தவமான சரீரங்கள் இதுலேயே புரிஞ்சுக்கலாம் அதாவது உத்தமமான சரீரங்கள் மூலமாக அனுபவிக்கிற சுகம் அப்புறம் வந்து கீழான சரீரங்கள் மூலமாக அனுபவிக்கிற சுகம் எல்லாமே இந்த ஆகையினால் என்ன பண்ணணும் இந்திரிய ஒட்டுடணுங்கிற தஸ்மாத் புதா தத்து நேத்த தஸ்மாத் எனவே என்ன பண்ணணும் புதா அறிவாளி விவேக்கி மனுஷரீரத்துல தியானம் பண்ணி பக்தி பண்ணி நல்ல குணங்களை சம்பாதிச்சு பிரம்மஜானத் தடைஞ்சு மோக்ஷ அடையறதுக்கு வழியே பார்க்கணுமே தவிர இந்த அர்த்தகாம சுகங்கள்லையெல்லாம் மனசை செலுத்தக்கூடாது அப்படிங்கிற புதஹா புத்திசாலி என்ன பண்ணணும் தத்து ந இச்சேத தத்துங்கிறது இந்த இடத்துல இந்திரிய சுகம் அதாவது கண்ணாலையும் காதாலையும் மூக்காலையும் நாக்காலையும் தோலாலையும் இந்த உலகத்தில் எத்தனையோ சுகத்தை அனுபவிச்சாச்சு திரும்ப திரும்ப அதையே பண்ணக்கூடாது ஆக இந்திரிய சுகத்தை விட்டுட்டு மனச ஆத்மாவின் இடத்துல திருப்பி பரமாத்மாவின் இடத்துல திருப்பி ஜபம் தியானம் அனுஷ்டானங்கள் இதெல்லாம் பண்ணி மோட்சத்தை அடையறதுக்கு தான் இந்த மனுஷரீரத்தை உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறார் இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல சொன்னார் இல்லையா முக்தித்வாரம் அபாவிருத்தம் அதாவது இதுல ரொம்ப சௌகரியம் மோஷத்தை அடையறத்துக்கு இந்த மனுஷரீரம் ரொம்ப சௌகரியோகே அதாவது கண்ணாடியில முகத்தை பாக்குற மாதிரி இந்த பூலோகத்துல பிரம்ம சித்திக்குமா பிதூர்லோகத்திலாம் சொப்பன மாதிரி இருக்குமா தெளிவா இருக்காதுன்னு அர்த்தம் அதே மாதிரி தண்ணீர்ல தெரியற நிழல் மாதிரி இருக்குமா கந்தர்வ அங்கேயும் சரியா தெரியாது பிரம்மலோகத்துல நிழலையும் பிரிச்சு பாக்குற மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லி இருக்காரு ஆகவே மனுஷரீரத்துல இந்திரிய சுகத்துக்கு அடிமையாகாம அவைகளை எல்லாம் விட்டு விட்டு ஆத்ம சுகம் பிரம்ம சுகத்தை அடையறத்துக்கு முயற்சி பண்ணணும் அதுதான் மனுஷன் பரம புருஷார்த்தம் அப்படிங்கறத உபதேசம் பண்ணுகிறார் தொடர்ந்து வரக்கூடிய ஸ்லோகங்களை எல்லாம் பிறகு பார்க்கலாம் இந்த அளவுல இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்றேன் பிராமண உபாச்சு கம்ராஜன் தேகிநாம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள்